சந்திரகுப்பா தலைவனாவே இருக்கா அந்த பாரதா போட்டு குடும்பத்தி பெரிய கவி மகாகவி சந்திரகுப்தன் சொன்னான்னு சொன்னான் நவனந்தாளுடைய சரி நடக்கிறேன் மாதிரி எல்லா கவலையும் அவர் பட வேண்டி இருக்கின்ற அர்ஜுன கூப்பிட்டாப்பா நீ என்ன வேலை செய்வேன் நீமாவன அக்ேன்னோ அக்னியானது அர்ஜுனோட வந்து எனக்கு பசிதாங்காரா ஒரு ராஜா யாங்காரா பன்னிரெண்டு வருஷம் வசூதாரம் பண்ணாரா சேதகீதோமே பன்னெண்டு வருஷம் வசூதாரே ஸ்வேதகீனு ஒரு ராஜா எப்படி ராத்திரி பகலா வசூட்டாரியா அக்னிக்கு அதனால என்னவாச்சா மாந்திய ரோணம் வந்து ரயத்துல மந்தம் தட்டிப்பு வியாதி வந்து சோமம் வந்துருத்து அப்புறம் உடனே சரியா அக்னி பிராமண ரூபேதாணத்துல வந்து பிராமண கோஷம் பூண்டு அக்னி வந்து காட்டாரா எனக்கு ரொம்ப பசி தாங்கல்ல நீ ஆகாரம் போடணும்னு கேட்டாலா சாதாரணமா எந்த ஜாத்தியா இருந்தாலும் பசின்னு கேட்டா நம்ம மதத்துல இல்லைன்னு சொல்ற வழக்கம் இல்ல அதுலயும் தத்தாபி பிராமணன் வந்து பசின்னு சொல்லிட்டானே ஆனா அவனுக்கு இல்லைன்னு சொல்ற வழக்கமே இல்ல கிடையாது அதுக்காக இந்திரன் அக்னி தேவலோகத்திலிருந்து பிராமண கோஷம் பூண்டு எனக்கு பசி சின்னது அண்ணம் உணம்னு கேட்டாலா அமர்ஜுனனை லஷா போடுறேன் என்ன சாப்பாடு போனோம்னு கேட்டாளா நான் சாதாரண பிராமணன்லா மகாசனம் ராம்ஜுன காண்டவன் சாதாரணமான பசி உள்ள பிராமணன்லான் மகாசனம் ராம்மணம் நாம் பெரும் பசி உள்ளவன் எனக்கு காண்ட விமரத்தையே எனக்கு கொடுக்கணும்னு கேட்டாலும் பெரும் யமுனா நதி தட்டத்துல டெல்லியிலே பக்கத்துல இப்பவும் காண்ட உணம் அந்த வனம் ஊக்க நான் அந்த வனத்துல உள்ள அந்த விரும்ப அந்த பாம்புடைய பாம்பெல்லாம் அதை பிடிச்சு பிடிச்சு அதனுடைய கொழுக்கோடுலாம் சாப்பிட்டோ இருக்கு அந்த ரோகம் போச்சா யாதி போகணுமே தெய்வ பலம் மட்டும் இருந்து போறாது ஔஷதமும் ஔஷதை தானி ஜபஹோம அர்ச்சனாதிபதி பைப்பு விச்சுட்டா மட்டும் அதை அப்படி திறந்து கூட விடணும் இவரு பாசி கட்டுவாங்க அப்படி தேடுவாள் அது மாதிரி கொஞ்சம் நம்ம பிரயத்தனமும் மைன ஆஃப் பண்ணிவிட்டு லைட் எரியலேன்னு சொன்னாக்க அது நம்ம அசத்தக்கானது நம்முடைய முயற்சி எதுக்கு எப்படி தேவையா இருக்கும் அது மாதிரி ஔஷதம் தச்சாந்தி தானை ஜபஹோமம் அர்ச்சனாதிபதி ஜபம் ஹோமம் மந்திர ஜபம் காதுக்குழுக்கு தானம் ஔஷதம் எல்லாம் சொல்லியிருக்கு அந்த சாஸ்திரத்தில் அக்னிக்கு அந்த ரோகம் போறதுக்காக அந்த காண்ட ஓணத்துல எந்த பாம்பு விம்பு எல்லாத்தையும் சாப்பிட்டு அதனாலதான் அந்த வியாதி போச்சா அக் விஜித்தீகரீகிரம் அதுக்காக இந்திரம் பெருமீன்னு வந்து அக்னிக்கு ஆகாரம் போடக்கூடாதுன்னு அவன் சண்டை போட்டான் பாம்புகளுக்கா ரொம்ப பாம்புகள்லாம் போகுது அர்ஜுனன் அர்ஜுனன் தேந்திரனை விதிக்கணும்னா எத்தனை பெருமை இருக்கணும் அர்ஜுனனுக்கு அப்படிப்பட்ட புண்ணிய புருஷன் மகாபலிஷ்டன் போய் நான் வந்து நீ எப்படி போய் விராட்ட நடத்துல ஒரு ஹீன பலம் உள்ளவன் நடத்துல போய் வேலை செஞ்சு வசித்துவேன் பன்னெண்டு மாதம் என்ன பண்ணுவேன் போய் எனக்கு இது விசாரமா இருக்கேன் நாளாம் தர்மபுத்தர் அர்ஜுனனை பார்த்துப்பட்டவன் திரீவான் சாான்யமானவன் இல்லைங்கிறாள் அர்ஜுனுடைய பெருமே சண்முத்தருக்கு தான் தெரியும் ஏகாதசரு ருத்ராள் பதிமூன்று பேர்கள் தான் அர்ஜுனன் பனிரெண்டாவது ருத்ரனா ஆதித்யான்தான் உலகத்தில் பதிமூன்றாவது சூரியனா அர்ஜுனன் என்ன அர்த்தம் சூரியனை பத்தி பேசினா அர்ஜுனன் அந்த கோஷ்டியில் வசுக்களை பத்தி பேசினா அஷ்டவசுக்கள் லோகத்திலே இவன் ஒன்பதாவதுதான் உலகத்தில் சப்தகிரிதான் குலாச்சலம் ஏழு பருவங்கள் தான் பிராச்சீனமான மலைகள் அந்த மலைகளை பத்தி பேசினா எட்டாவது அர்ஜுனனா அத்தனை பெருமை வாய்ந்தவனாம் அர்ஜுனன் உன் கைகள் நுண்ட கைகளோ வருமன நான்கு இழுத்து இழுத்து இந்த இடத்துல அப்படி விடுவிட்டிருக்கான் அர்ஜுனுக்கு அத மறைக்க முடியாதா அப்படிப்பட்ட கைகள் உள்ள நீ விராட்ட நடத்துல போய் என்ன வேலை செய்வே ரொம்ப வருத்தமா இருக்க என்ன வேலை அர்ஜுனன் எனக்கு விசாரமா இருக்கேனர் அர்ஜுனன் என்ன பத்தி நிச்சயம் மனசுல தீர்மானம் பண்ணிவிட்டேன் அர்ஜுனன் என்ன அவனுக்கு ஒரு ஷாபம் இருக்கு தேவலோகத்தில ஊர்வசி ஷபிச்சிருக்காள் அவள் இவனை பர்த்தாவா பண்ணிக்கணும்னு நினைச்சாள் இவருக்கு தோப்பன் இந்திரன் வச்சிருக்கிறீள் தேவஸ்திரீ அப்பா பரிகிரிச்ச ஒரு ஸ்திரீயே சொன்னாள் ராமாயணத்தில் சுவாமி தசரம் கண்ணால் ஆரையாவது ஒரு ஸ்திரீய பார்த்து அந்த அம்மாவை போய் நமஸ்காரம் பண்ண தங்க அம்மா அதுக்காக ரோட்ல போற அவரும் நமஸ்காரம் பண்ணல அது அர்த்தம் இல்லையா சது துஷ்டாஸ்வதி ஸ்ரீகள் உதரவை விசராசம் கண்ணால் பார்த்த ஸ்ரீ எல்லாம் தாயாக சுவாமி நினைச்சா ராமனுக்கு இருக்கிற மாத்திரபக்தியும் பிதிருபுத்தியிலிருந்து வெளியாகுது அதை எடுத்துக்கணும் தவிர்த்து அவரை அப்படி ரயில் ரயில் செலவு போய் பார்த்து நினைச்சேன் ஆமா அங்க ஆறுவரா அங்க ஆறுவரான் போய் பார்த்தோம் ரொம்பது அவரை பத்தினா வருத்தம் பண்ணவே தவிர்த்து தூஷிஷ்ட பிரயோஜனம் இல்லை அது மாதிரி அர்த்தம் இல்லை ராமனுக்கு பிதிருபக்தி மாற்றுபக்தி இருக்கிறதே சுவாமிக்கு இருப்பதை அதுல இருந்து நாம் நினைச்சுக் இது சொல்றதுக்கு வாரம் சொல்றதுக்கு அவர் அந்த வயசாகிட்டு என்னமே முடியவான்னு கூட கிரமிக்கிறது இல்ல நல்ல வேத வித்து இன்னைக்கு அவர் காலமாயி பிரபுமே சம்ஸ்காரம் நடந்துதான் பிரம்மவிதாத்மோத் பரம் பிரபுருவாரி தேதாப்பியம் பிரம்மவிதோ தட்சிணே கர்ணே ஜபதி அவன் அப்படி பகவான் ஸ்மரிச்சிருந்திருந்தவாழா இருந்தா அவளுக்கு மரண சமயத்துல பிரம்மவிதாத்மோத் பரம் பிரபுருவாரி தேதாப்பியம் பிரம்மவிதோ தட்சிணே கர்ணே ஜபதின்னு ரெண்டு பிரசனம் உபனத்து காதலகு சொல்லியிருக்காள் காதலே அது சொல்லி அதுக்கு மேல்காரங்கள் சுவர்ணகலங்கள்லாம் சொல்லியிருக்காது ரொம்ப யோகியாவுக்கு பண்ட வழக்கம் அவருக்கு அருகாள் இங்கே அவ காலமானது ஒரு பெரிய ஊரை விட்டு பெரிய நஷ்டம் தான் ஆனாலும் அவங்க நோக்கத்துல போயித்தான் இருப்பாள் அப்படிப்பட்ட பெரியவாள் அவள் நிஷ்கல் மோஷமான சமயம் நல்ல வேத வித்து நல்லா அழகா வேதம் அது இந்த புண்ணா அவள் நல்ல நோக்கம்தான் போயிச்சந்திருப்பாள் அவளுடைய ஆத்மாவுடைய ஒரு சாந்தி ஜகத்துக்கு சேமத்தை கொடுக்கும் ஆனா கால கீட்டாணிவா கபலை தீனால் வீச்சிருவாள் ரொம்ப ரொம்ப பெரியவாள் காலம் எப்படி காக்கா பூவை வருத்தப்பட்ட காரியம் அல்ல அவ இருந்து வருத்தப்பட்டிருக்காள் சரிவாள் காலம் சொன்னாள் ரொம்ப வருத்தமா இருந்தது அர்ஜுனன் அவள் நிர்பந்தம் பண்ணினாள் உள்வசி எங்க அப்பா பதிச்ச ஸ்ரீ நான் வந்து வகிக்க மாட்டேன்னா நீ நபுசகா போகணும்னு அவசிச்சு அவளுக்கு அந்த பவர் இருக்கு ஆமா ஸ்திரிகள் அதிகாரத்துக்கு வந்துட்டு அவா கீழ போட்டு அவ உடனே விட்டாள் உடனே இப்ப நிலவல ஒரு அனுகூலம் பண்ணிருக்கா கையை பண்ணி ஸ்திரீகள் கலெக்டரா இருந்தா கல்யாணம் வைக்கா நிலவலியா அதனால அக்கா பயங்கர ரொம்ப போகாம இருக்காம ஏன்னா என்ன நம்ம தேசத்துல போகலாம் ஒரு வர்த்தாட்டு அடங்கி உடங்கி இருக்கணும்னு அந்த அண்ணம் இருக்கணும் அதனால தேசம் கூறுகின்ற ஒரு வருஷம் உனக்கு அது வேணும் புன்சபத்துவம் அப்ப இருக்கட்டம்னா அவனுக்கு அர்ஜுனுக்கே ஞாபகம் இல்லை அது இந்திரன் ஞாபகம் வச்சுன்னு சொன்னால் எப்போ நாள் அஜவாச காலத்துல நீ வந்துகள் சஞ்சரிக்கிற இடத்துல இருக்கணும் அப்பட <laughs> சொல்லும் அதுக்காக என்ன பண்ணினா ஒரு வருஷம் அந்த போறது ரவிக்கே இந்த கை மட்டும் போட்டுக்கிறதா போட்டுக்கொண்டு நான் வடக்கை எல்லாம் போட்டுக்கிறா இந்த போட்டுக்கிறாரா அப்படி ரவிக்கைய நான் தரிச்சு சொல்லிக்கிட்டு அப்படி ஸ்திரீகளில் போய் நான் வந்து அவளுக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறேன் கன்னிக்கெல்லாம் நர்த்தனம் சொல்லி கொடுக்கறேன் கானம் சங்கீதம் சொல்லி கொடுக்கறேன் தலைவாரி பின்னத்திலையும் சொல்லி தலைவாரி பின்னி விடுறேன் குழந்தைகளுக்கு எல்லாம் புஷ்பங்கள் வச்சு அலங்கரிக்கிறேன் நர்த்தனங்கள்லாம் சொல்லி வைக்கிறேன் நர்த்தனா இது மாதிரியான ஒரு உத்தியோகத்தை நான் போய் அவலம்பிச்சு இந்த பன்னிரெண்டு மாசமும் நான் அஜாதவசம் பண்றேன் சொல்றாரு அவளுக்கு அந்த வருஷமான கணக்கு கூட அப்படியே அந்த மீட்டர் காட்டுறா போல காட்டுறதுன்னு அவளுக்கு நபுசகுத்தம் போயிடுறதுன்னு அதனாலதான் அவன் தர்மூத்தாவது ஒரு வருஷம் செய்ய சொல்ல போறாள் அவன் தப்பி பேச போறான் கவுல்களா பேச போறான் இருக்கேன் இந்த கை மணிக்கட்டு வரையிலும் நான் ரவிக்க போட்டு போதனால ஒரு பெரிய அனுகூலம் இருக்கா என்ன இந்த நான்கு எழுத்த விடுக்கள் தெரியாமலும் மணிக்கலாம் நித்யம் பல விதங்கள் புமார்க்கு ஆறு விதமான அதுல நாலுக்கு பரிகாரம் உண்டு ரெண்டுக்கு பரிகாரம் இல்லை நாலு விதமான பிறகு இது என்னவா கண்டுபிடிக்கிறது இல்ல அவனை முடியாது ஒண்ணுக்கு போனது போய் பரீட்சை பண்ணுங்க அதுக்காக அந்த பரீட்சை பார்த்து கொடுக்கறோம் ஜாதகங்களை பார்த்தா தெரியும் இருக்கா இல்லையா சம்சம் இருக்கா என்ன என்று சொல்லிவிட்டா நீங்க நூற்ற பரீட்சை எல்லாம் சொல்றா நூத்த பரீட்சை பாட்டில் வீட்டுல ஒன்று போய் அது ராஜா வேண்டியதுல அவன் சாதாரணமா கழித்த பார்த்தாலே தெரியும் அவன் ஸ்திரீயா இல்லையா தெரியும் இவன் ஸ்திரீ பும்சகத்துவம் தனக்கு இருக்கு சொல்லிக்கின்றே தலை போய் போறேன் சொல்லிக்கூடேன் போய் நிறித்திரம் நிறம் நத்தரம் திரியும் இத்தலவருக்கு இது நமது எட்டோ பெரிய கிலை இது தேவலோகத்திலே பண்ட கூடிய நத்தனும் தேவலோகத்தில் உள்ள கானம் இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற சங்கீதமே சிலங்கிறாங்க இருக்கிறோம் இப்போ தேவலோகத்திலிருந்து உள்ள பாடெல்லாம் அர்ஜுனன் தெரிஞ்சு வந்திருக்கேங்க விவிதம் தா தேவலோகத்திலுள்ளம் தேவலோகத்திலுள்ள நர்த்தலம் எல்லாம் நான் தெரிஞ்சு கொண்டிருக்கேன் தேவலோகத்தில் போய் தெரிஞ்சு கொண்டிருக்க அதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்லி அல்லத்தையும் குழந்தைகள் சொல்லி வைக்கிறேன் நானாம் விராட்டி இது மாதிரி விராட் நகரத்தில் போய் நிமிஷமான குதிரைகள் ஆதிபத்தியத்தை போய் நான் வகிச்சுக்கிறேன் குதிரையினுடைய சாலையில ஏராளமான குதிரைகள் இருக்கும் ராஜாங்கத்துல அங்க போய் நான் அந்த வேலையை விடுத்துக்கிறேன் வந்து என்ன பண்ணினா ஆயுஷங்கள்லாம் இவன் ஆயுஷங்கள் முழுக்க இருக்கு அதை கொண்டு போனா அவன் கட்டாயம் தெரிஞ்சு நடுவான் பேர் போட்டுருக்கு அதுக்காக என்ன பண்ணினா ஒரு தோலை எடுத்து அத்தனை ஆயுஷங்களையும் சேர்த்து கட்டி ஒரு ஆள் மாதிரி பண்ணி அந்த ருத்ரபூமி விராட் நகருக்கு போற வழியிலே ஒரு வன்னி மரம் அதில் கொண்டு போய் கட்டி தொங்க விட்டாள் அந்த சனி விருட்சத்தை பிரதட்சம் நமஸ்காரம் பண்ணினாள் அவளுக்கு ஏழ நாட்டு வந்த ஆபத்து தான் இதெல்லாம் அவளுக்கு சனி விரத்தை போய் பிரதட்சம் பண்ணி பண்ணி அந்த இலையை எடுத்து சனி சென்னு அர்ச்சனை பண்ணினா ஏழநாட்டு சென்னியினுடைய தோஷங்கள்லாம் போயிடுமா வன்னி மரத்தை போய் பிரதட்ச பண்ணி நமஸ்காரம் மீ பிரிணம் நகர மாய மாயே பார்த்த சாூர் மாய வீராட நகரத்துக்கு புறப்படுவதற்காக எத்தனை காலம் வேலை செய்வது என்ன தெரியுமா என்ன தெரியும் இல்லையே ஏதோ ஒரு அம்மா மாதிரி தூங்குறது என்ன கேக்குறான் அது மாதிரி ஒரு ஸ்திரீ பிம்பம் மாதிரி பண்ணி வச்சிருக்கவா என்னன்னு கேக்குறான் அவர்கிட்ட எல்லாம் இது மாதிரி எங்க தாயார் நூற்றி அம்பது வருஷமானவள் காட்டிலையங்களுடன் கூட இருந்தாள் அவள் காலையிட்டாள் எந்த பரம்பரையிலே அக்னிதாஹம் பண்ணுவது வழக்கமில்லை இது மாதிரி கட்டித்தும் கவருற வழக்கம் எந்த குலத்து வழக்கமே இப்படி எல்லாம் பெரிய காரியங்கள்ல ஆபத்தாலங்களில் ஏதாவது கொஞ்சம் மாறி பேசினா பாதிகம் இல்லையா அதனால இப்படி எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னா ஏன்னா அவன்கள் போய் ஆயுதத்துக்கு தொட்டு விடாம தொட்டா என்ன பண்றது காண்டியம் சீருமான் கிட்ட போனாக்கம் மட்டும் இல்லை இவா போய் சொன்னது அவன் ஆயுதத்தை எடுத்து விடுவோம் கவலை மட்டும் இல்லை அங்க போய் பின்னாடி உத்தரம் போய் அவுக்க போறான் ஒரே பாம்பாட்டமா சீரப்போறது சீரு இல்லைங்கிறான் நீ பயப்படாத நான் இருக்கேங்க அப்புறம் போய் எங்கிருந்து கூட்டு வர அதனால யாராவது தொட்டு விட்டு எலெக்சன் வேற தொட்டு ஒரு அத போய் துடா இருக்கின்றதாகவும் இப்படிதான் சொல்லிண்டாளா நச்சாஸ்காரமியம் தாயாராக்கும் அவள் நூத்தி எண்பது வயசானவள் குலத்தில் அக்னிசம்ஸ்காரம் பண்ணு வழக்கமில்லை நாள் அப்படி தங்க சொந்த விட்டு இருக்கோம் இப்படி சொல்லிட்டு போனாராம் எல்லாரிடத்திலையும் தர்மபுத்திராதிகள் முன்பு எங்க பெரியோர்கள் பெண்ணு அப்படி நாங்க பண்றோம் நாங்கள் புதுசாக பண்ணல என்ன சொல்லிட்டு போனாலாம் தர்மபுத்தர் தனியாக நமக்கு ஏதாவது அந்த விராட் நகரத்துல போய் வசிக்கும் பொழுது ஆபத்து வந்து அர்ஜுனா பீமான்னு கூப்பிட்டுடாது அப்படி தவறி கூப்பிடாமல் இருப்பதற்காக வச்சு போனாளாம் என்னன்னு கேட்டால் இப்ப சில திருடங்க ஊர் பேர்லாம் சரியா சொல்றது இல்லைங்க மாத்தி கொடுத்துறான் அது மாதிரி இவ்வா என்ன பண்ண வேறு பேரு கிண்டாராம் ஜயோ ஜயேஷோ விஜய ஜெயத்யு அபத்றது தர்மபுத்தி ஜயேஷன்னுக்கு அர்ஜுனனுக்கு ஜெயத்சேனன்னு பேரி நத்துலனுக்கு ஜெயத் தலன்ன சகதேவனுக்கு பயரி எவ்வளவு செய்தால் பாருங்க விஷயம் இருப்பா ராஜாக்கள் மந்திரிகள் மேல வரப்போதல் யோசிக்காலையும் மேலும் வரப்போறத்தையும் யோஜனை பண்ணி எது நல்லது எது கெடுதல் அப்படி செய்யணுமே புரிவாதமா ஒரு காரியத்தை பண்ணவே இல்லை புரிவாதமா இருந்தா அவன் வந்து ராஜ்ஜியத்துக்கே அர்த்தம் இல்லைன்னு அர்த்த சாஸ்திரம் ரொம்ப புரியாத காரணமா இருக்கப்படாதா ரொம்ப யோசனை வருத்தப்பட்டாள் என்னமா இந்த ஆபத்துல பன்னிரண்டு மாசம் இது என்னமா இருக்குன்னா இந்த பன்னெண்டு மாசத்துல அவளை கண்டுபிடிச்சுட்டேன் போதும் மறுபடியும் இன்னும் பன்னெண்டு வருஷம் காட்டுல வசிக்கணும் அப்புறம் பதிமூணாவது வருஷம் அஜாவது மாசம் ஆமா அவ ஆயுசில அப்புறம் அவளுக்கு ராஜ்யம் இல்லாமலே போயிடும் சர்க்காக பயந்து சௌமியரை காட்டாள் அப்ப சௌமியர் சொன்னார் நம்ம மதத்திலே தெய்வ தப்பத்தின ஸ்தோத்திரங்கள் நடக்கிற நீ என்னதுக்காக கவலைப்படுற துர்காஸ்தவம்னு மகா புண்ணிய ஸ்தோத்திரம் அதை உபதேசம் பண்றேன் சொல்லி எங்க துர்கையினுடைய கோவிலா இப்ப இத ரொம்பவே புத்திமான்கள் என்ன சொல்றாள் இந்த கோயம்புத்தூர் ஜில்லாவில் தாராபுரம் இருக்க அதத்தான் விராட்டு நகரம் அங்க பசுக்கள் நிறைய இருக்கு அங்க போற வழியில் ஒரு துர்க கோவிலும் இருக்கு என்ன தாராபுரம்னு என்ன பேர் வந்ததுன்னாக்கே உத்தரையை அங்க தாராவத்து கொடுத்த உடம் அதனால தாராபுரம் சின்னதாராபுரம் பெரிய பெரிய தாராபுரம் அர்த்தங்கள்லாம் ரொம்ப நல்லா சொல்றாள் சொல்லலாம் ஏதோ நம்ம வேதத்துக்கு அர்த்தம் எங்க எழுதினாருன்னா சமுத்திரக்கரையில எழுதினாரான் ஏன்னா அது உப்ப பத்தி சொல்லியிருக்கான் ஒரு மன அதுனால சமுதிரக்கரையில எழுதினார் அப்படின்னா என்னமோ சொல்றான் அது மாதிரி எல்லாம் ரொம்ப யுத்தியுத்தமா சொல்றாள் சில புத்திமான் அப்படி சொல்றாங்க அதை பார்த்தா அப்படி இருக்குமோனு கூட தோன்றது இங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாள் அப்படின்னா சொல்றாள் அந்த துர்கையனுடைய கோவிலும் இருக்கு தாராபுரத்துக்கு போற வழியில ரொம்ப பிரத்யட்சமான சன்னிதி துர்கையனுடைய சன்னிதி உபதேசம் தூண் கலியில பிரத்யம் பல பேர்கள் அதை பிடிச்சு கஷமத்தடையினால் விராட்ட பூர்வாவில் அத்தியாயம் அது மகாபாரதம் இருந்தா பார்த்தா தெரியும் அந்த ஸ்தோத்திரத்துல நம்ம ஜெயமல் ஸ்தோத்திரத்துல முதல் பாகத்துல இருக்குது நம்ம பெரிய இணம் கடன் ஜெயில் முதலே ஆபத் காலத்துல அதை பிடிச்சா அந்த ஆபத்துக்கு எல்லாம் நீங்கி ஆதர்வணிகமான கற்பத்தில் துர்கா பூஜையும் அதுக்காக தான் இரண்டாம் பாகத்தில் துர்கா பூஜையும் தம்பதியும் இன்னும் ஏதாவது குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் அதுக்கெல்லாம் அந்த பூஜை பண்ணினா அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கிறது துர்கா ஸ்தோத்ரம் ரொம்ப பிரத்யட்சமான ஸ்தோத்திரம் தர்மபுத்திர பலனம் கொடுத்த ஸ்தோத் அஸ்து மனசா தேவி பிரவேசிக்கிற பொழுதுகாம் திரிபுவேஸ்வரி எல்லா உருகத்துக்கும் ஈஸ்வரியா அப்படிப்பட்ட பரதேவத்தை போய் ஸ்தோத்தம் பண்ணினாலாம் தௌமியர் உபதேசம் பண்ணின கிரமமாக துர்கையினுடைய சந்திசியில் போய் கல்லா இருந்த நோக்கியை பார்த்து அவள் நேர வந்து அனுகிரகம் பண்ண போறாள் தர்மபுத்தருக்கு மகாதுர்கை யசோதா கர்ப்பசம்பூதாம் நாராயண வரப்பிரியா சாட்சாத்து நாராயணன் கொடுத்த வரம்னாலே உலகத்துக்கு அவ்வளவு ஒரு பிரியமாம் சுவாமி வைகுண்டத்தில் சொல்லியிருக்காள் அம்மா உன்ன பூஜை பண்ண போறாள் லோகம் உனக்கு எப்படி பேரிட போறாள் சரியுமா துர்கேதி கட்ட அவிஷ்டத்தெல்லாம் நீ வாரி கொடுக்க போறே துர்கா பூஜை உன் ஸ்தோத் தடை போறாள்னு நாராயணன் மகாது உத்தரவிட்டு அவள் தான் யசோதையனுடைய கர்ப்பத்துல வந்து பதந்தாளான் பெண்ணாகக்கு பெண்ணாக வந்து திறந்து பெண்ணால கொண்டு கத்தாள் ஜ கட்டது பெண்ணி புடிங்குது கஞ்சினாள்யிர் பெண்ணாவது இருக்கட்டும் இந்த பெண்ணை உன் பிள்ளைக்குதான் கொடுக்க போறேன் தவ கல்யாணிதா பிரதீக அப்பா அவரு குழந்தை விண்ணா போடுச்சு கட்டாவது குழந்தை குடுக்கிறதா தீர்மானம் உடம்பு வராதே லெட்டர் தீபாவளி வராதேன்னு ஒரு லெட்டர் வாழ்க்கையில் இருக்காரு அண்ணாம்பல் தம்பி அவன் அதுக்காக எந்த லெட்டர் காட்டேன் நீங்க இருந்து பாக்கணும் எத்தனையும் இருக்கும் நீங்க அப்படி இந்த சகோதரிகளுக்கு இந்த சகோதரத்துல சகோதரியூர்த்தியும் உருவம் சகோதரிய பிராதாக்க இடத்துல சாற்றாது பராசக்தியே அவதரிச்சிருக்க இவன் தேவிக்கு உங்குள்ளே கொடுக்க போறேன் பொண்ணு நீ வியாக்கியானத்துல எழுதினார் இந்த போக்குறியின் சம்பந்தம் இன்னமும் வேணுங்கிற அலைய உள்ளார் சம்பந்தம் இன்னும் ஒண்ணும் நினைக்கிறாளே அவளுக்கு இருக்கிற அபிமானம் சகோதர வாங்க அவன் உடனே அந்த குழந்தைய அப்படியே பிடிச்சு போய் ஜெயில் கட்டுறதுல மித்தத்தில் போய் அடிச்சானான் கால பிடிச்சிருந்தேன் அடிச்சான் அடிக்கிற பொழுது மேலே சுகிட்டு கொண்டு வரபொழுது அவன் கையை பிச்சு நின்று ஆகாசத்தில் கூட்டா சாது சாஷ்ட மகாபுஜா விட்டு கையோட ஆயுதம் மாத்துட்டா கணங்களோட எடுத்து தங்க கண்டைகள் ஒரேடியா செத்தி பல்லோட அங்கிருந்து கூப்பிட்டு கராள வதனையா இருந்து கூட்டாளா ஆகாசத்தில் போய் இருந்து உன்ன கொள்றவனு இங்கயோ பிறந்து வளர்ந்துருக்கான் என்ன ஏன்டா கொள்றேன் நீ இவ்வளவு கோபத்துடன் என்ன அடிக்க ஆரம்பிச்சதுக்கும் இப்பவே கொண்டிருப்பேன் ஒரே ஒரு காரணத்தாலும் பாப்பின்னாளா என்னன்னா நீ தெரிஞ்சோ தெரியாமலோ கொல்றதுக்காக என்ன பிடிச்சது என் காலை பிடிச்சுட்டோ அதுதான் விட்டேன் காலை புடிச்சே அதுக்காக காப்பாற்றி விட்டேன் தெய்வம் மூலியம் எதாவது தெரியாம கீழ் விழுந்தா விட்டா கூட தீர்காஷ் பகவான் இந்த பையன் நமஸ்காரம் பண்ணணும்னு எண்ணம் இல்லாம தகுதி விழுந்துட்டா கூட தீர்காஷ்ஷமான ஆசீர்வாதம் பண்ணுவோம் அது மாதிரி நீ தெளிஞ்சோ தெரியாமரோ புடிச்சது என் கால அதனால உன்னை காப்பாத்திக்கிட்டேன் நாளா அப்படி யசோதையனுடைய கர்ப்பத்தை அவதரிச்ச தைரியம் நாராயணனுடைய வரத்தை அவள் அடைஞ்சு வந்ததனால உலகம் மூக்க அன்புடன் அவளை பூஜிக்கிறாளாம் துர்கை ஜாதாம் மங்கல்யாம் குலவர்தன் சர்வ மங்களத்தையும் கொடுக்கிறவளாம் துர்கை குலத்திரு பண்ணுவளாம் நடுநடுங்கெல்லாம் மகாதுலேவன் அடிக்க ஆரம்பித்தபோது ஆகாஷத்தில் போய் பளியாணாம் خاکا شمرت جانین واسودے واسय بھگینین دب جمال یا ببھوشتام دب جامبر دھرام دیبین واسودے واسय بھگینین اوپالمجسہودریام دب جمال یا ببھوشتام دب جمال پُشپنگلام دب جمال دب جمال دب جمال நிஜமான பீதாம்பரம் தரிக்கின்றிருக்கலாம் கத்திகேடயங்கள்ல கையில் வைக்கின்றிருக்கலாம் பிராயிஷ்டித்த கர்ம காலங்களிலும் புண்ணியமான காரியங்கள் போன்ற காலத்திலும் அம்பால ஸ்மரிக்கிறவாளுக்கு சௌபாகியத்தையும் கொடுக்கிறவளாம் பிராயிச்சிக்க கர்மங்கள் பண்ணும்போதும் அம்பாள் ஸ்மரிக்கணமாம் புண்ணியமான காரியங்கள் பண்ணும்போதும் ஸ்மரிக்கணமாம் அவர்களை பாபத்தில் எண்ணும் காப்பாற்றாளாம் பலதெய்வத்தை எப்படின்னா கேத்துல மாட்டிக்கின்ற பசுவை தயவு உள்ளவன் எப்படி தூக்கி விடுவானோ அது மாதிரி சில பசுக்கு போய் எப்படி மணல்ல இறங்கிவிடும் புதுசா ஜலம் வெடிஞ்ச இடத்துல பார்த்தா அழகா இருக்கான் அல்வா தூண்ட மாதிரி காலை வச்சா உள்ள போடுமே அவன் காப்பாற்றுறதுக்கு போய் இறங்கினா அவனையும் எடுத்துவிடும் போய் தூக்கி விடுவான் ரொம்ப தயவு உள்ளவன் தான் சிரமப்பட்டு அது மாதிரி பங்கையோ பலம் இல்லாத பசு சுத்திர விழுந்துட்டேன எப்படி கருணை உள்ளவன் தூக்கி காப்பாத்துவனும் அது மாதிரி அம்பாள் கருணையுடன் தன்னை ஸ்மரிக்கிறவர்களே ஆபத்துல இன்னும் காப்பாத்துக்கலாம் ஜப்பதாக்கு ஜேந்திரும் விஜயேந்திரும் பிரேராம் துர்க்கு ஆலத்தில் யுத்தாலத்தில் ஜைத்துடுபோம் சங்கிரா ஜெயந்தே விஜேகூடுபுணம் ஜைத்தகுடுபணம் பிரார்த்திக்காஸ்வரு திர்பாடிருக்க இப்பவும் நெஞ்சமலையில ரயில போற போது பார்த்தா தெரியும் அம்பாளுடைய ஆலயம் ரொம்ப பேர்களுக்கு இறங்கி அம்பாள் தரிசனம் பண்ணி தான் அங்க அம்பாள் வந்து திவ்ய தரிசனம் கொடுக்குறாள் அந்த நெஞ்சமலையில அம்பாளுடைய ஆலயம் இருக்கு அது சாஸ்வதம் உடைய ஸ்தானம் நமஸ்காரம் பண்ணோ அவளுக்கு சர்வாகத்தையும் கொடுத்துருத்தங்களையும் நீ போக்குலம் புத்தோனோ வந்த பிராலத்தில் பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணினாள் யாரா அவளுக்கு புத்திரலாபம் ஐஸ்வர்யலாபம் உதோகலாபம் முதலியம் ஏழு நமஸ்காரம் ஆவனம் பண்ண துர் சர்வங்கட மாங்கல்யுங்க சோகத்து ஏழு தடவு சொல்லி ஏழு நமஸ்காரம் பண்ணது அப்படி பண்ணியா புத்திரத்தோ தனத்தோ விவா புத்தலாபம் ஐஸ்வர்யம் சர்வக்ஷேமங்களும் கலித பிரத்யமா உண்டாருது நான் தெய்வத்தை உபாசிச்சேன் அதனால நன்னா இல்ல சொன்னா விட்டுவிடலாம் தெய்வத்தை உபாசிக்காமலே விஷயம் தெரியாதவன் உபாசிச்சேன் எனக்கு மனசுக்கு பிடிக்கலாம் விட்டுவிடுவோம் உபாசிக்க ஆரம்பிச்சோம் விட மாட்டேங்க நானே எப்படம் துர்கை நீ எதுனால பேருமான துர்கம்னு பேராம் ஆபத்திலிருந்து தாரையேசரி காப்பாத்திரே அதுனால அவனக்கு துர் பயரி பெரிய பரமாபத்திலிருந்து காப்பாத்தனாளாம் அம்பாள் அப்படிப்பட்ட மகாபுண்ணியமான பேராக்கி பேரே பெரும் ஆபத்தில் நானு பாந்திண்டு காப்பாத்தம் நாளாம் தர்மபுத்திரன் ஆஹினவன் குடும்பத்தில் சொத்து உணா போகின்றே இருக்கும் ஒரு முறை ஜெயிலுக்கு அடிக்கடி போயிட்டே இருப்பான் குழந்தைகள் இவர்கள் பாதிக்கும் அபூர்ச்சி கணக்கா போடுவோம் போயிட்டே இருக்கும் அப்படி உண்டு சில குடும்பம் அதெல்லாம் அதுக்கு பரிகாரங்கள் ரொம்ப அவசியம் பண்ணணும் கரெக்டா இருக்கும் அவன் கிடையாரம் தப்பி போனாலும் போடுவான் அவன் வயசு கணக்கா தப்பாதுன்னு அதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிக்கணும் அதுக்கெல்லாம் பரிகாரம் துர்கா பூஜை துருகஸ்தோத்தம் கூட நகபுத்திரம் அந்த துக்கங்கள்லாம் பூஜை பண்டா அவளுக்கு வியாதிபயத்தை போக்குவே பிருத்துபயத்தை போக்குவே சாரிஜை சர்வயூக அம்பாலை நேரவந்தாண்டன பரமானாம் என்னுடைய பிரசாதாலே கஷத்தடைபூரே மம பிரசாத்தியம் அடங்கி கௌரவ வாஹினியும் துர்யோசானி சைன்யத்தை அழிச்சு நஷ்கண்டகி பாகமில்லால ராஜ்யத்தை நீ அடங்கி பரமக்மத்துடன் சுகமா ராஜ்ய பரிபாலனம் பண்ண போறேட நகரத்துல தேவதைகள் கூட உங்களை கண்டுபிடிக்க போறதில்லை அப்படி அனுகிரகம் பண்ணி குடுக்கலாம் சாட்சாத்து சொன்னாளாம் துர்கை இந்த ஸ்தோத்திரத்தை நீ என்ன பார்த்து பண்ண ஸ்தோத்திரத்தை நம்பிக்கையுடன் கூட லோகத்துல யாரு கீர்த்தனம் பண்றாலோ ஸ்துதிக்கிறாளோ சர்வாக்கியத்தையும் கொடுக்கமான நல்ல சரீரம் நல்ல புத்திரன் குடுக்குலாம் இடம் ண்டுவரஃபலி காரியாண்ட அவர்களுக்கு சர்வாரிய சித்தியம் ஏற்படும் இந்த ஸ்தோத்திரத்தை படித்தவர்கள் கேட்டவர்கள் இரண்டு பேர்களுக்கு இந்த திவிபலம் ஏற்படும் ஒரு மனுஷியாலும் ஒன்றே போவதில்லை உங்களை விராட நகரத்தில் தேவதைகளுக்கு கூட புலப்படாமல் பரமக்ஷத்தோடு வசிக்க போற இல்ல மேல ரட்ச போறாள் அவளுக்கு பாண்டவாளுக்கு திரௌபதியோட கூடின பாண்டவர்களுக்கு அம்பாள் நேரம் உடனே இந்த பெருமையும் துர்கா பூஜையினுடைய பெருமை என்னன்னா ரத்தியோட தீபத்துல பூஜை பண்ண ஆரம்பிக்கிறது கதவை கூட்டி விட்டு ஆரம்பிச்சா கூட ஒரு சோதனை வந்து கதை வெடிப்படனே துர்கா ஸ்தோத்திரத்தை வனப்பூர்வமா ஒரு படிச்சான எதிர்பாரான ஒரு சோந்திலை வருவெல்லே கீழே பிரத்யட்சம் இந்த இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பெருமை அது இந்த துர்கா பூஜையை பத்தி அம்பால பத்தி பேசுறாலே அப்படிப்பட்ட புண்ணியமான ஸ்தோத்திரம் அனந்தபூர் காலேஜ்ல பிரின்சிபாலா இருக்காள் உங்க மாப்பிள்ளை புன்கோட்டை மாப்பிள்ளை தட்டை செய்வாள் அவன் மாப்பிள்ளைய வந்திருக்காள் அவளை உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தையா இருக்கிற போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப புத்தமா காரணம் பண்றாள் அவளை கட்டி பாடணும்னு சொன்ன ம் தினமாயும் இருக்கு அவனம் பண்ண போறாள் சித்த நடிகை அது ஆனதுக்கு அப்புறம் பால் ரஷ பண்ணின சொல்லி மேலும் நாளை தினம் விராட்ட சரித்திரம் ரொம்ப பங்களவான் சரித்திரம் நாளைக்கு தானம் பண்ணினா குழந்தை அல்ல அவ குருடைய சந்தியில அவர் சொல்லி சங்கீதகம் வர்மன பைரவி பாடினா தான் செஞ்சுருட்டி பாடினா குந்தல வராளியை பாடினான் கல்ல பாடுறது கஷ்டம் குந்தல வராளியே அப்படி இருந்தும் பாடிமுது ஆயக்கணும் அனுபவிக்கு மாதிரி இது வேற கவலை பாடிக்கிட்டே இருக்கும் நயன்களே கஜள கலா शादी கா கா காலசித்தீீரே ஹாடகமீ மஜாமி நகர பரிக்கோரீ அவிர முயனே கஜல்கள புரீ தட்டே ஆச்சரியா பண்ணிச்சா நேரம் அம்பாள் நிக்கிறா போல பேசுறாங்க வாணி வந்து நிக்கிற போது அம்மா எப்படி நிக்கணும் தெரியுமா வாக்குல தாம்பூலம் ரெண்டு கண்ணுலியும் மை நெத்தியில காஷ்மீர் குங்குமம் கழுத்துல முக்தாகாரம் இடுப்புல பட்டாடே ரத்தனமயமான உத்தியானம் கையில ரத்ன கங்கணம் கால கோபுரம் மந்திரம் பர்குமாரி பரமேஸ்வர பத்னி சோமங்கல்யன் அப்படி ஹஹரியும் ஊத்தலம் நித்தியம் பாராயணம் பண்ணணும் இருக்கிறது மூணாம் பாகத்தில் ஒரு விதமான இருக்காது மனசுக்கு அதனால அம்பாள் ஆராதி அம்பால பூஜை பண்றவாள் எல்லாரும் போறாங்க சுண்டல் கிடைக்கிறது அதுக்காக மட்டும் போல அங்க போனா ஒரு புண்ணியம் பெரிய பாக்கியம் நிறைய கிடைச்சிருக்கு சாந்தானந்தா வந்து அதிஸ்தானத்தை இது பண்ணி அங்க பிரதிஷ்ட பண்ண பெருமையும் இந்து பிரசநாயகி அம்பாள் அவன் பெருங்குறையை நீக்கிறவள் இந்து காந்தத்துல பிரசநாயகிங்கிற பேருக்கு பலன் சொல்றாள் அவள் பெருங்குறையை நீக்கிறவளா அதனாலதான் பிரகநாயகிங்க அம்பாடு காந்தத்துல போய் எப்படி சொல்லிருக்காள் பெருங்கதையெல்லாம் போக்குறவள் அம்பாள் அப்படி நல்ல புண்ணியமான பொருளே நல்ல உபாசங்கள் எல்லாம் எடுத்துக்கணும் அதுவும் இப்போ இந்த ஊர்ல இருக்கிற வயது வித்துகளை அடிப்படையில சொன்னா கூட திருஷ்டி வந்துட்டு கிராம குருமாட்டி கூட்டாருன்னு பயமா இருக்கு நிறைய வயத வித்துகள் இருக்கிற ஊர் இது இப்படி திருஷ்டி வராம இருக்கணும்னு சாம்பால பிரார்த்திச்சுப்போம் கூட நல்ல ரேஷன் இதுமேந்திர சஞ்சரிச்சாலும் சந்தியாசிக்கலாம் இங்க வந்து அன்றாடேந்திராந்தடமா சந்தானந்தா முந்திரி தெரியவாள் அவன் அக்காமமான ஆண்கள்லாம் இங்க வந்து யோசிக்கிறாய் புண்ணியமான தளம் இது போக்குற காலத்துல வந்து இங்க திரௌபதிக்கும்கவானுகம் நேர திவ்ய ரூபத்துடன் ஆச்சாரியால் வருச்சத்துடன் அம்பாள் வந்து ரட்ச பண்ணி அனுகிரகம் பண்ணின புண்ணிய சந்தித்தனம் நாலு தினம் விராட்ட நகரத்தில் போய் ஒருவரும் போய் வேலைக்கு போய் ஒப்பு திரௌபதி என்று வேலை செய்வதும் கீக்கம் ஆரம்பிக்கிற போதே மழை பெய்யுத கவலையா இருக்கு ஆனால் மழை எவ்வளவு ஒன்றுமோ அவ்வளவு கேட்டது அதனால அதையும் பகவான நாம் பிரார்த்திக்கலாமா இல்லையா ஜீவனம் பரேரன் லோகானுகிரம் கஷ்னாவதே தர்மஸ்பனி மகா பாவனமான மகாபாரம் தர்மக்கம் சரணங்க தகானே பகவான் வைப்பம் சம்பத்தாலே என்னே தர்மத்தை ஆள் ரட்சிப்பாள் சாதுக்குள் ஆள் ரட்சிப்பாள் சவுன காஜி மகர்ஷியெல்லாம் கவலைப்பட்டு காட்டாள் அதற்கு சூத்திர பத சொன்னாள் பகவத்குணத்தை பிரதிபாதனம் பண்ண கிரந்தமே பகவதூபம் ஆகினாலே பகவான் இருப்பது போலே பகவத்குணத்தை கொழுப்பிலும் பகவன் நாம கீர்த்தனமும் சாதுக்குளும் இருக்காள் அதனால்தான் பகவத் அவதாரம் கதிரே இல்லாத போனாலும் சாதுக்குளை கொண்டும் பகவத்குணத்தை கொண்டும் பகவன் ராமாவும் சொல்லுவதனால கரையை பிக்கலாம் இந்த ஹோரமான கதில அது சுலபமாய் பகவத்குணத்தை காதால் கட்டு பகவன் ராமாவா ஹரியன் குந்தா கந்தா சங்கரா நாராயணா வாசுதேவான்னு பகவன் ராமாவின் லஜை விட்டு துணித்தா போடும் பகவான் அப்படியே அர்ச்சிட்டு தோற்றம் பண்ணி பண்ணிட்டு இருந்தா போறோம் கலவு சந்தித்த கேசமும் கலீலே பாக்கி எந்த சிரமத்தை எடுத்தாலும் எதா வைக்கல்யம் வரத்தான் வரும் அதுதான் பாக்கி சர்மங்கள் விட்டு அர்த்தமல்ல ரெண்டு சர்மத்துல ஒரு வைக்கல்யம் வராது சர்மம் கலீரே நட்டாள் என்ன அன்னதானம் ஹரே பக்தி ஸ்மிருதம் அன்னதானம் அதுல ஒன்னும் வைத்தல்யம் கிடையாது அன்னதானத்தை ஒரு அதிதியை கூட்டு ரசஞ்சாதமா கூட்டு ஒரு காலனா வச்சு உத்தி வச்சா அதனால பாப்பம் வந்து கூடாது இல்லையுன்னு சொன்னா தான் பாப்போம் நான் போட்டா புண்ணியம் நிறைய ஒண்ணா வரலாம் எது நிறைய போட்டா நிறைய விளையில எதுவும் போடாத வலையில எதுக்காக நடவு நடப்படாதுன்னு அர்த்தம் இல்லை அப்படி அன்னதானம் ஹரிபத்தியும் இருக்க அப்படி பகவத்கூட காதா கருந்து ஹரியன் குந்தான் ஜானகி காந்தமானது ஏகாதி சந்தித்து ராமநாமான் சரி சொல்றது கந்த சஷ்டி தான் போய் அர்ச்சனை பண்றது தரிசனம் பண்றது சுப்பிரமணியத்தை பாராயணம் பண்றது மகாபண்ணிய காலம் சஷ்டி பரவ ஸ்ரீ அடைஞ்சினம் சூர பத்மனின் சம்ஹாரம் பண்ணி அப்படிப்பட்ட புஜேந்திரன் பிரபு அர்த்தம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிச்சா எல்லா எல்லாம் கிடைக்கும் சத்ரு பயன்கள் ஆசிப்பதுனாலே குடும்பத்துல நஷ்டமான சுயங்கள்லாம் திரும்பி கிடக்குங்கிறார் காந்தத்துல சொத்துக்கள் எல்லாம் போயிருக்கும் குடும்பத்துல அதெல்லாம் திரும்பி வரும் அதுக்காகத்தான் ஸ்கந்தனை எல்லாரும் இஷ்டமா சுமார்ட்டாள்வாள் பிராமணால் அப்பிராமணால் எல்லாரும் உபாசிக்கிறார் அவனுக்கு கருவி வரலான்னு சரி அப்படிப்பட்ட உத்தமமான மூர்த்தி புண்ணாிகிறது வாக்குட்ட முன்னாக்குல இருக்கும் கஸ்தூரி பெரிய பெரிய திண்ணில் அழுகி வச்சிருக்க மாட்டா அது மாதிரி அக்னி குறைச்சலா தான் இருப்பாள் உசந்த வஸ்து ரொம்ப இருக்காது குறைச்சலாத்தான் இருக்கும் அதுவும் கலிலா கைத்தி பண்றவா எத்தனை பேர் இருப்பா கையை வருமானம் வச்சுருக்கவா எத்தனை பேர் இருப்பா ஃபோனில் மட்டும் தோள போட்டுவா எத்தனை பேர் இருப்பா கைத்தி மாட்டி விட்டு போட்டுக்கிறவன் எத்தனை பேர் இருப்பா அப்படின்னா கலியில களி தோஷம்னே சொன்னா சொல்ல வேண்டி இருக்கு அதனால புண்ணிய புருஷால் குறைச்சலா தான் கலையில ஆனாலும் அந்த பெரிய புண்ணியங்களை அடையாமல் எல்லாரும் கூழப்படாதுன்னு பகவான் அன்புகம் அன்னதானம் பக்தி அனபாயம் அன்னதானம் ஒரு வைக்கல்யம் வராது எட்டு ராமநாமா பண்ண வேண்டியது அன்னதானம் பண்றதுல குழம்பு மட்டும் பண்ணி ரசம் பண்ணாம சாதம் போட்டானா அதனால தப்பு வந்துடாது ஏதோ பசிக்கு துண்ணி விர்த்திக்கு ஆகாரம் பண்ணணும் இப்படி அனபாயமான பெரிய பரவசமத்தை சொன்ன யுகம் கரயுகம் இந்த கோரமான யுகத்துல இப்படி ஒரு மணி ரெண்டு மணி பகவத்குணத்தை காதால் கேட்டு நம்ம சித்தத்தை சோசனம் பண்ணி ஆத்ம சம்ரட்சணை பண்ணிக்கிறது தான் மார்க்கம் அதற்காகவே மகாபாரதம் புண்ணிய பிரந்தத்தை வியாசர் இந்த கதி கோரமான தெரிந்து வேதமேக்கம் சத்துருவிதம் ஒரு வேதத்தை பிரித்து பல பேர்கள் ஏக்கர் இருந்தது ஆனா அந்த நாலு பேருக்கு நான் சாவடிக்கு ஊப்பிச்சா சத்தியா பண்ணுவான் மொத்தங்கள்டையும் கொடுத்து தான் நடவு நடாம கூட ஊக்குடுவான் அதுதான் நாலு பேர்கிட்ட பிரித்து கொடுப்பதில்லை புத்தகக்கு வாரத்தை கொடுத்து அப்படி விடுவோம் இல்லையா அது மாதிரி விருது எடுத்த ஒரு கோஷ்டிக்கும் இதுவே ஒரு கோஷ்டி சமம் ஒரு கோஷ்டி அகர்வம் ஏதோ ஒரு கோஷ்டியா அப்படி திரிச்சு யாசர் அது பண்ணியும் போறாதுன்னு பாரதம் அழகாள் எல்லா கருணினாலும் கர்மஸ்ரேயசி நாம் கர்மேத்தர்மா அவனுடைய பெருமை தெரியல இருக்கிற உதவி சாரிக்கு ஒரு சொல்றேன் நான்கு அஞ்சு நிமிஷம் கூட அவர் உட்கார்ந்து வந்திருக்குல்ல இது பத்தாருவா எங்களுக்கு சொல்றீங்களா எங்களா கர்மசேஷி மூடானாம் நாள் கையில் அப்படி எல்லாம் தோணுமா அப்படி காக்கிறாரு அஞ்சு நிமிஷம் தானே தீர் பூஜை ஊஜை பண்ணி சந்தனத்தை போட்டுக்கு பத்தாரு உதவி சாந்தி உத்து உதறானே ரொம்ப போட்டுறேன் கிட்ட பார்க்க அவனுக்கு கொண்டு போய் கொண்டாட போச்சு பின்னாடி ஏன்னா அவன் விட விடாது உதறான் அப்படி அப்படி நினைச்சு சொல்றான் உதவிசாந்தி ஒரு மணி ரொம்ப போராதுன்னா சொல்லுவாங்க இவன் அஞ்சு மூணு உட்காண்டால இவாளுக்கு வந்து கொண்டு போய் கொடுத்துட்றாங்க தாரதம் பெருமை தெரியல மகிமை தெரியாத ஒரு கஸ்தூரி வாங்கிடுவான்னு போனால் அவன் என்ன ஒரு வெத்த வேண்டு கஸ்தூரிய கொண்டு கொடுத்தா ஆயுள் போட்டுட்டான் மாதிரி கொடுத்தான்னு நினைச்சு ஷாக்க குடிச்சுன்னு போட்டா என்ன உப்பு வேணுவான்னு கேட்டான் இது கஸ்தூரி வேணும்னா கொடுத்தேன் என்ன கர்மா தெரியாத இந்த கலியுகத்தில் கரையேறவே லோகம் என்ன பண்றது பார்த்தாலாம் ாலே மகாபாரதம் கூட புண்ணிய கிரந்தத்தை வியாசாச்சாரியால் பண்ணி லோகங்கள்லாம் கிரகிச்சாளாம் அப்படிப்பட்ட புண்ணிய கிரந்தம் விளாட்ட பர்வ சரித்திரம் ஏற்றி தினம் ஆரம்பம்மிக்கிறர்களான பாண்டவர்களுக்கு கஷ்டம் வந்திருக்கு எத்தனை கஷ்டத்திலையும் தர்மத்தை அவன் ஏதாவது சொற்கம் சமமா இருக்கிறவன் எதுவும் எல்லாத்தையும் விட்டு விடுறாங்க அப்படி இருக்கிறவங்க சர்மபுத்திரன் பரம கஷ்டம் அந்நிய தேசத்துல போய் ஆள் அஜாதவாசம் வசிக்கணும்னு அப்படி பறவு போயிருக்காருங்க மறஞ்சிருந்து போய் வசிக்குன்னா பெரிய காலி மொழியோ கர்ப்பிணி கிரகணத்தன்னைக்கு ஒரு ரூம்ல ஒரு மணி இதுன்னா இருக்க மாட்டேங்கிறேன் உங்க குளியில் வரக்கூடாது ஒரு மணி இது இல்லாம குழந்தைக்கு ஏதாவது வைகல்யம் வரும்னா வெட்டி வெச்சு அப்படி இருக்கிற போது அஞ்சாதவாசம் பண்ணிட்டு காரணே கர்ப்பவாசத்துக்கு மேற்பட்டம் பாண்டவாசம் எல்லாம் தர்மத்துக்காக தர்மத்துக்கு அத்தனை பெருமனும் தர்மத்தோட மகிழ தெரியல என்று ராஜாக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு எத்தனை தேசங்கள் எல்லாம் எங்க ஊர்லாம் சருமானியம் எங்களுக்குலாம் சருமானியம் விட்டுருக்காள் சந்தியா ஒரு அம்மா வாய்தா வாங்கறது இல்ல அவரே இப்படியும் உள்ள வெள்ளக்காராம் தண்ணி தீர்வேன்னா இந்த என்ன பண்ண வராணம் தெரியல அப்படி இல்லாம வந்து ராஜாக்கள் அந்த மகிழ்ச்ச தெரிஞ்சு அத்திஹச்சிகளுக்கும் மேல வித்துக்களுக்கும் பண்றா போல பண்ணிட்டு வந்திருக்காரு நம்ம தேசத்துல நல்லா இருந்தது தேசத்துல இது மாதிரியான சங்காத மரணம் எல்லாம் வரவில்லை இல்லை எல்லாரும் சௌக்ஷமா இருப்பாள் எங்க பார்த்தாலும் வந்து சங்காஷ்ட பரிக்கிரக அவன் ஆறா குடிச்சா வாண்டாம் பாளா அப்போ இப்ப அவன் அண்ணன் தூங்குற போது நூத்தி இருபது முழுவான்னு நினைக்கிறேன் கலக்கி விட்டு மகா தார்மிகாலான பாண்டவர்கள் இத்தனை ஆபத்திலையும் அந்த அஜாத்தவாசத்தை போய் விராட்ட நகரத்தில் போய் வசிக்கிறாள் நேற்று அலங்காரம்ன்னி அப்படி உள்ளவர்கள் எல்லாம் பரவாரி ஆயிரம் பேர்கள் வேலைக்காரர்களான் பீவனுக்கு அவன் போய் எங்க சமயம் கட்டில போய் வேலை செய்ய முடியாத கஷ்டம் வந்திருக்கு இதுல இருந்து கதையாரிடமே கொஞ்சம் கோபம் வந்திருக்கும்னா தடியால் அடிச்சுடுவோம் கரண்டியாலேயே அடிச்சு விடுவோம் அப்புறம் தெரிஞ்சு ஒரு தெரிஞ்சு விட்டா மறுபடியும் பன்னெண்டு வருஷம் காட்டுல வசிக்கணும் புனஷ்ட்யாதவாக இப்படி எல்லாம் வந்து சேரும் கதலையை தௌமிஷ் அப்போ தௌம் இறக்காட்டார் இந்த ஆபத்துகள்ல இருந்து நான் தரணத்தை அடைவதற்கு எது மார்க்கம்னு இந்த புத்தையனுடைய ஆலயம் இருக்கு முயற்சி தோற்றம் பண்ணுவாங்க ராகிரகங்கள் ஜத்துல கட்டுப்போத்தபியும் எ அவ அடிக்கப்படும் ராகும்பி ஹில் தப்பி போயிருக்கிறாங்க அதுக்கு நகர விராட பருவ அந்தமான துர்கா ஸ்தோற்றம் எழுதியிருக்காங்க ஆபத்தில் இருந்து தர்ணம் பண்ணி வைக்கிறவளா அதுதான் துர்கா என்று பெயருந்தான் நேற்றைய தினம் துர்கையினுடைய பெருமையைச் சொல்லி அம்பாள் நேரம் வந்து ரஷ்வாக பாண்டூனாந்த ரதீயதா நேர அம்பாள் திவ்ய ரூபத்துடன் வந்து பாண்டவாளுக்கு குகம் விட்டு ரட்ச பண்ணி இந்த பன்னிரண்டு மாதம் தேவர்கள் ஊடகங்களை அறிய வேண்டாம் என்று அன்புகம் பண்ணிட்டு கூட்டாள் பாண்டவால் பூமியை நமஸ்காரம் அங்கிருந்து மரபு போனால் சனியின் கிருத்தா பிரதக்ஷணம் மரத்த போய் பிரதட்சணம் பண்ணி புத்திர பூமியில் உள்ள சனியின்னு சொல்றது வன்னியின் சொல்றது அதை கொண்டு போய் ஆயுதங்கள் லாக்கி ஒரு தோரப்போட்டு கட்டி அது உத்திரம் தோறாமட்டிருப்பதற்காக எங்க அம்மா நூத்தி ஐம்பது வயசானவர் அவங்க மரிச்சு பூட்டா காட்டுல வந்த இடத்துல எங்க பரம்பரையிலே பிரித்தான் சொல்லி அதை கொண்டு போய் கட்டி விட்டாரு அதை கொண்டு போய் கட்டி மாத்தா மாதாவுக்கு தர்மபுத்தர் அப்படின்னா நான் தோணும் மாதா காப்பாத்தவங்க ரெண்டு அர்த்தம் எங்களை காப்பாத்தின்னு இருந்த அதை கொண்டு போய் நாங்க கட்டி இருக்கோம் எங்க ஆயுதத்தை இன்னொருத்தர் தொடர்புடாது எங்க குல பரம்பரையினுடைய வணக்கம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் கிடைக்க முடியாத தர்மபுத்தர் சொல்லி எல்லாருக்கும் அப்படி ஆகோபாலாபிபால கருஷகைப்பிய வயல்ல வேலை செய்ய வாழ்க்கையெல்லாம் சுலிட்டு பறந்து போறாள் தனி தனியா பூச்சாடுறாய் இவன் பிரம்மபுத்திர சன்னியாசியா போடுறாய் பீமன் வந்து சூத வருஷம் சமயக்காரனுடைய வருஷம் போட்டுக்கோன்னு போறா அவனுக்கு அந்த வளனம் அந்த பேர் வச்சிருந்திருக்கான் இவர் கங்கரன் பேர் வச்சிருந்திருக்கார் கிருகன் நிலையின்னு பேர் வச்சிருந்திருக்கான் அக்னவன் நபுன் சரஸ்திரி அவன் தாமகிரந்தின்னு வச்சிருந்தான் நகுணன் அவன் தந்திரி பானன் வச்சிருந்தான் சகதேவன் அவன் வந்து சைதந்தின்னு வச்சிருந்தாள் தௌபதி இப்படி எல்லாம் தங்கி ரொம்ப ைாதிருனண்டீசோயிம்பிந்திருஷேகம் வை ரிஜாதி கருணா திரிதண்ட சபையில உடம் பல தேசத்துல இருந்து சத்ரியால் உட்காந்துருக்காள் அவருக்கு வேண்டிய ஆச்சாரியால் பிராமணால் ரிஷியெல்லாம் உட்காந்துருக்காள் அப்படிப்பட்ட சபையில உட்கார்ந்து இருக்காங்க தர்மபுத்தர் வர அந்த தேச தனியா இருக்கா நல்ல யௌவனமா அவன் வைரக்கியம் வந்து கன்னியாசிய ஆறுதல் அங்க ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கிறான் சபைதண்டி பலவிதம் கமண்டூரோ கமண்டூ ஆம் தலே தெரி உணீசாஞ்சிம்பர சி தலே சிராள மாநக காஷாய் மாம் சுரத்த மாஞ்சிம்பர சிவகை தா பவித்திரபாணி கையிலம் போட்டு இருந்தாளாம் அத்தமான ரூபாம் அப்படி வந்தாலும் ஆச்சரியம் சன்யாசியா வந்ததே ஆட்சி இருந்தால் அந்த சபமூக்கு எழுந்திருந்திருந்தான் அவள் கண்டதேதாஹி சபா பவிஜன்யிஷா எழுந்து மகாரா எழுந்திருந்தாள் நாலு வர்ணத்தால் உங்கிருந்தவர்கள் எல்லாம் உழந்திருந்தாளாம் சவி பிரியூம் விழுந்துதான் சன்னியை கண்டவே சேட்சம்மயமான சூரியனானவன் ராகுகிரஸ்தனாக இருந்து அமாவாசை இன்னைக்கு ராகு கிரகணம் ராகு சூரியன் கிரகிச்சு இருக்காடா சன்னியாசி வருஷத்தோடு தர்மபுத்தன் அனுகிரம் அனுகிரகேனா சன்னியாசி போய் பாகவதம் காட்டேன் ஜென்மாந்திரத்துல ஜென்மா போ தெரிய நம் நினைச்சுட்டாள் நினைச்சா என்ன ஒண்ணுவா தலையில சீக்கிரா நிச்சயம் என்ன பண்ணினாலும் தெரியுமா கங்கையில ஸ்நானம் கிருஷ்ணகா பிரகாயம் அனு மனோகரமான கோபால சரித்திரத்தை கங்கா தீரத்துல கூட்டினாள் எப்படி சொன்னாள் என்னமோ ரெண்டு மணியே கூட்டி ஆகணுமே ஒரு பாக்கியம் சொல்றம் கடும் நினைக்கணும் இருக்கணும் நான் என்னை பிரம்மபுத்திரனா பண்ணிட்டு அனுகிரகி அனுகிரகம் நம்ம தேசத்துல அனுப்போட நல்லா இருக்கணும் பிரிவாறு நினைச்சு விட்டாங்கன்னா பண்ண அவன் அப்புறம் வர அதுக்கு இன்னும் கோர்ட்டுல போய் அதுக்கு அப்பீலே கிடையாது ஜம் ஜமின விராட்டிாச்சா மாசுட்ட உடனே வந்த ஓய் நமஸ மணிநாடாம் விராடராஜா மகாராஜா வரணும் உட்காரணும் நீங்க ராஜா வாய்க்கணும் சிம்மாசனத்தில் உட்காருங்க அப்படி சொல்றாங்க அப்படிங்காவது சொல்லுவோம் சன்னியாசியினுடைய மதிப்பு தெரிஞ்சவரவர் நீங்க என் சிம்மாசனத்து உட்காரணும் உங்களை பார்த்தா சன்னியாசியா தோணலையே மகாராஜாவா தோன்றது அப்படின்னா சொல்றாரு அவனை பார்த்தா அப்படி இருக்குன்னு தெரியும் யாச்சகம் மூஞ்சி பார்த்தா யாச்சகம் தெரியாது அப்படி தெரியும் என்னன்ன யாராவது என்னன்னு புரியும் முகத்துல வீதி ஒட்டியிருக்கணும் இத்தனை காயத்திரி வேண்டாங்கன்னாலும் போனால கைட்டு விட்டாலும் தெரியல முடிஞ்சு பார்த்தா அது காயத்ரியை விட்டவன்னு ஒன்றா தோணும்னேன் அது ஒண்ணும் தெரியாம போறது இல்லை அவரை பார்த்து நீங்க ராஜாவா இருக்கணும் நீங்க உட்காரணும் சிம்மாசனம் அதெல்லாம் இல்லையே நான் சன்னியாசி ஏன்னா எந்த தேசம் என்னன்னு கேட்டாரு அதை ஏன் கேட்குறேன் நான் நீங்க காட்டுறதுனால சொல்றேன்டா தர்மபுத்தர் என்னடா விஷன் ஒரு புண்ணிய புருஷன் நடந்தா தர்மபுத்தர் அவருக்கு நான் பரமஸ்னேகிதன் இதெல்லாம் சாமான்யமான ஸ்னேகிதன் அவர்னே எங்க நினைக்கலாம் அவர் எந்த ரூமில் இருந்த ரூமில் இருக்கலாம் அவர் அந்த புறத்தில் இருந்தானும் அங்க இருக்கலாம் அவருடைய என் சரீரம் ஒண்ணுமே நினைக்கலாம் நீங்கள் வசிச்சேன் நானே ராஜாவா சொல்லலாம் தர்மபுத்தராய் நானே ராஜாவா தர்மபுத்திராயே சொல்லலாம் இல்ல அந்த பிரபுக்கு கஷ்டம் அதனால இப்ப நான் சன்னியாசியா பரப்புட்டேன் சந்யாசின்னா எப்படிப்பட்ட சன்னியாசி தெரியுமா என்றால் சுகமோ துக்கமோ ஜெயமோ அபஜயமோ விஷமோ துட்டோ ஸ்தோத்திரமோ எல்லாத்தையும் ஒன்னா நினைச்ச சன்னியாசி என்றாள் சன்னியாசிகள் இருப்பாள் விஷவனையும் ஒரு விதமா தான் இருப்பாள் பூஜிச்சவனும் ஒரு விதமா தான் மனசுல கலக்கம் வராது இல்லையா நதி எத்தனையோ நதிகள் போய் விழும் சமுத்திரத்துல சில திருத்திர நதி ஒண்ணுமே விழாது சமுத்திரத்து ஜலத்தை உருந்தும் ஆமா சில நதியிலிருந்து சமுத்திரத்துல போய் விழும் அதுதான் அந்த துறையில ஒவ்வொரு சமுத்திரம் பகழாது அந்தந்த ஜலம் உறிஞ்சி போயிடாது அப்படி இருப்பாள் மகான்கள் அவன் சமுத்திரம் போல இருப்பார் அகாசமான சமுத்திரம் போல இந்த தரித்திர நதி விழுந்தா சமுத்திரம் ரொம்ப இந்த சமுத்திரத்துல இருக்கிற ஜலத்தை மேகம் கொண்டு கொட்டி நதியில ஜலம் நதிக்கு சுதந்திரமான பிரவாகம் கிடையாது சமுத்திர ஜலத்தை கொண்டு மேகம் கொண்டு கொட்டுருது அதுல இருந்து இது வருது அதுல இருந்து இருக்கிறது ஒரு கணம் நதி இந்த நதி விழுந்தா சமுத்திரம் பெருக போகுது அப்படி ஏதஸ் ஆனந்த அந்நாதி ஊதானி மாத்திரம் உபஜீவந்தியுமே பரமானந்த உள்ள அனுபவிச்சு இவன் இவன் போடுறமும் எனக்கு வாழ பழம் உனக்கு வாழ பழம் கொடுந்தார் வாழணும்னு பழம் கொடுக்கும் நான் இனிமே வாழ்க்கை எனக்கு வாழ பழங்கா எனக்கு திரும்பம் தான் உனக்கு வாழணும்னு என்ன பிறந்தா பழங்குடு உனக்கு வாழ பழங்குடு எனக்கு வாழ பழமணம் எல்லாம் எனக்கு இப்ப துல்லியம் உனக்கு நஷ்டமா போனது லாபம் எல்லாத்தையும் ஒன்னா என செத்திக்கு அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற சுன்யாசி எனக்கு பணத்திலையோ பத்ன புத்திர அதிடத்திலேயோ ஒண்ணு நீ ஆசையில் ஒன்னு தேசத்தில் வசிக்கணும் வந்திருக்கேன்னு ஒரு ஆசைதான் நாடா விஜய் கோபாலஸ்வாமி சொந்தா மண்ணாச பொண்ணாச பெண்ணாச எல்லாத்தையும் விட்டையும் ஒன்னாசை விடலோபால எனக்கு போய என் அபகரிக்கிறியே ஒன்னா எனக்கு போகலையால் பகவான பார்த்து அதனால ஆச்சரியா தாபி உபனித்து ஜீவன் முக்தால கூட ஒரு கரகரணத்தோட கூடின ஒரு பிம்பத்தை பிரதிஷ்ட பண்ணி அதுக்கு பூமால ஒட்டு பத்தி கட்ட சொல்லி நெட்டில திலக்கமிட சொல்லி கவசங்கள் எல்லாம் போட்டு பாக்குறாங்க நரசிம்மதா உபநிஷத்துல அவனை ஊர்ட்டு காட்டு விடுங்க அப்படிப்பட்ட மகாமந்திரம் ரகு சொல்லி இருக்கு நரசிம்மதாபின் உபநிஷத்துல இருக்கு அந்த மந்திரத்தை ஜபிக்கிற வாழ்க்கை ஒரு அபச்சாரம் மொத்தம் பண்ண முடியாது பெரிய மகாமந்திரம் ஆச்சாரியாளுக்கு அந்த மந்திரம் தான் ஜோதா தான் அப்போ ஹரி சிங்கர்னு சொன்னா பாருங்க என்ன அர்த்தம் ஹரி சிந்தர் தான் இப்ப எந்த சுவாமியோட அழகா இருக்காரு அர்த்தம் இல்ல அவன் சிம்மத்தை உபாசனம் அவளுக்கு கம்பருக்கு லட்சம் தான் உபாசனம் அப்படி பெரியவாள் லட்சுமி சிம்மத்தை பாசிச்சு அவளை ஒரு சரம் அவள் தா பொருள் பரமானுகம் அவள் மந்திர சக்தி போக்கு அப்படியே கட்சி விடுவாள் அப்படிப்பட்ட மந்திரத்தை சொன்ன உபரிஷத்து அதுக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் எடுக்காள் அசோபிரம் பண்ணியிருக்கா விஷ்ணுக்கு முழுகின்றிருக்கிற மகன்கள் கூட சகுணமான கல்யாணம் மூக்கிய வச்சு மாலை போட்டு சந்தன பட்டு சந்தனகாபாதி அது கல்யாணம் பண்ணி பாக்கிறார் அது போய் சொல்லியிருக்காள் அதனால சன்னியாசி தான் அச்சா விக்கிரங்கள் எல்லாம் வச்சு அவ போ நமஸ்காரம் பண்ணா என்ன பத்து வீர பண்றான்னு கேமட்டாடுதான் எப்படியா பண்ணட்டுமே அவருக்கு ரெண்டும் இல்ல பையனை தூபிகரணம் போடுறா புஞ்ச வயசு பையனை தப்பு பண்ணிவிட்டா உங்களுக்கு ஆசை உடச்சுட்டான் பல்பே என தூபிகரணம் போட தெரியாதுன்னா இவர் போடுறாரு இவரு ஒன்னும் குத்தம் பண்ண அப்பா இல்ல அது மாதிரி எப்படி நோக்கம் பா பாடுபடுறாள் அவ எத்தனை பாடுபட்டாலும் நான் கோவில் போகாம இருக்கோங்க பாடுபடுறேன் போட மாட்டேன் அவர்களிடத்துல புத்தியமோ பாபமோ ரெண்டும் ஒட்டவே இல்லை அதனால எனக்கு சுகமும் துக்கமும் லாபமும் நஷ்டமும் ஜெயமோ அபஜயமோ மானமோ அபமானமோ ஒன்னும் எனக்கு கிடையாது எல்லாத்தையும் விட்டேன் காமாச்சனமுக்தோஸ்மி காமாச்சனாச்சாம் காமங்கள்